அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தாம் இன்புறுவது உலகின்புறக் கண்டு காம் ஒருவர் கற்றறிந்தார் கற்றவர்கள் ஏன் செல்வத்தையும் அதிகாரத்தையும் விரும்பாமல் மேலும் மேலும் ஏன் கற்கிறார்கள் என்று ஒருவர் கேட்பதற்கு பதில் சொல்லுவது போல இந்த குரல் அமைந்திருக்கிறது ஜனங்கள் என்ன பண்ணுவார்கள் இந்த கல்வியை மக்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது மக்கள் அவனுக்கு அவனை புகழ்வார்கள் அந்த கல்வியாளருக்கு பொருளை வழங்குவார்கள் அவரை பூஜிப்பார்கள் வித்வான் சர்வத்திர பூஜ்யத்தை அப்படின்னு சம்ஸ்கிருத்தில் சொன்ன மாதிரி அவனை பூஜிப்பார்கள் பூஜிக்கிறதுனா என்ன மரியாதை பண்ணுறது மாலை போடுறது சால்வை போற்றுறது பாராட்டு விழா நடத்துறது இது செய்வார்கள் அது மாத்திரமில்லை இந்த மக்களுடைய நல்ல கருத்துக்களை சொல்லி பகிர்ந்து கொள்கிறவர் காலப்போக்கில் நிறைய புண்ணியத்தை அடைகிறார் மோட்சத்தையும் அடைகிறார் பிறருக்கு கல்வியை நன்றாக கற்றுக் கொடுக்கிறவர் புண்ணியத்தையும் முக்தியும் அடைகிறார் இந்த காலத்து கல்வி முறை வேறு விதமாக இருக்கிறது அவருக்கு பொருள் நாட்டம்தான் இருக்கு ஆனால் பிறருக்கு கல்வியை வழங்குவது பெரிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது நிறைய புண்ணியத்தையும் பேமாகிய வீட்டையும் கொடுக்க வல்லது அவருக்கு அறிவிலேயே இன்பம் செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு என்கிற கருத்துக்களை எல்லாம் படிக்கிறவருக்கு புறச்செல்வம் எல்லாம் ஒரு பொருட்டாகவே இருக்காது ஆகவே அவருக்கு கல்வியினால் உலகியல் வாழ்க்கையிலேயும் இன்பம் கிடைக்கிறது அந்த கல்வியே அவருக்கு இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அதனால் அவர் என்ன பண்ணுகிறாரா அதாவது தாம் இன்புறுவது கண்டு உலக இன்புறக் கண்டு காமருவர் காமருவர் ஆசைப்படுவார் என்ன ஆசைப்படுவார்னா மேலும் மேலும் நல்ல விஷயங்களை கற்று தாமும் புரிந்து கொண்டு அதை வழங்கி இன்பம் வேண்டும் என்று சொல்லுவார் அறிவை வளர்ப்பதும் அறிவை பிறரோடு பகிர்ந்து அவர்களுக்கு வழங்குவதும் மாபெரும் புண்ணிய செயல் அது மாத்திரமில்லை எல்லாரும் அறிவுடையவர்களாக வாழ்ந்தால் சமூகம் மிகச் சிறப்பாக இருக்கும் அதனால் அறிஞர்களெல்லாம் நிறைய பேர் வரணும் அறிஞர்களும் ஒழுக்கம் உள்ளவர்களும் நிறைய பேர் இருந்தால் தான் சமுதாயம் அமைதியாக இருக்கும் ஆகவே வருங்கால தலைமுறையில் அறிஞர்களையும் ஒழுக்கம் மிக்க அறிஞர்களை உருவாக்க வேண்டியது நம்முடைய பெரிய பொறுப்பாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் ஆகவே இந்த குரலினுடைய சாரம் என்னன்னா கற்றறிந்தார் கற்று நூல்களை கற்று அதனுடைய உண்மையை அறிந்து வாழ்க்கையில் பயன்படுத்தி அதை பிறருக்கும் வழங்கியவர்கள் ஏற்கனவே ஒரு தினம் சொல்லியிருக்கேன் அதாவது கற்றல் ஆராய்தல் அதன்படி நெற்றல் அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு அதை வழங்குதல் இதை வடமொழியிலே அத்தியனம் ஆச்சாரம் விசாரம் பிரச்சாரம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆகவே அந்த அடிப்படையில் இதை இந்த குரலை புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமில்லை உலகம் இன்பம் அடைவதற்கு செல்வத்தை காட்டலும் கல்விக்குத்தான் மதிப்பு ஜாஸ்தி ஆக எத்தனை செல்வம் இருந்தாலும் கல்வி இல்லை என்றால் உண்மையான மகிழ்ச்சியை யாரும் பெற முடியாது அதனால்தான் பாரதியார் சொன்னார் அறிவை வளர்த்திட வேண்டும் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் சிறியாரை மேம்படச் செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் என்று சொன்னார் எனவே பாரதியார் சொன்ன அடிப்படையிலே நாம் நன்றாக கற்க வேண்டிய நூல்களை கசடர கற்று அதை வாழ்க்கையில் கடைபிடித்து அதன் பயனை உணர்ந்து மேலும் மேலும் வாழ்நாள் முழுவதும் கற்பதற்கு காமுருவோமாக கடைப்பிடிப்பதற்கு காமுருவோமாக காமுருவர்னா ஆசைப்படுவர் அப்படின்னு அர்த்தம் மேலும் மேலும் கற்பதற்கும் படிப்பதற்கும் அதை கடைப்பிடிப்பதற்கும் அதன் பயனை அனுபவிப்பதற்கும் நாம் எல்லோரும் ஆசைப்படுவோமாக அறம் செய்ய விரும்புவோமாக கல்வியை கற்போமாக கசடரக் கற்று இன்புறுவோமாக தாம் இன்புறுவது உலகின்புறக் கண்டு காம் கற்றறிந்தார் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம்